அவர்களின் கைப்பற்றும் வரை மிருதுவான ரொட்டியை அவர்கள் பார்த்ததே இல்லை நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் காலத்தில் உங்களிடம் சல்லடைகள் இருந்ததில்லையா என்று அல்லாஹூன் அவர்களிடம் கேட்கப்பட்டது நபி மையை நீங்கள் எப்படி சலிக்காமல் சாப்பிட்டீர்கள் என்று சஹில் ரதியன் அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கவர் நாங்கள் அதை ஊதுவோம் அப்பொழுது மாவில் உள்ள தொழிகள் அதாவது உமையில் பறந்துவிடும் பின்பு மீதமுள்ள மாவைக் குழைத்து உண்போம் என்று சகல்கதியும் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து நான்கு ஒன்று மூன்று